அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாகிய வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் இனி இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை பார்ப்போம் துணை ஆக்கம் தருவும் வினை நலம் எல்லாம் தரும் துணை ஆக்கம் தரும் தன்னுடைய துணைவருடைய நன்மை அதாவது உதவி செய்கிறவர்களுடைய நன்மை ஒருவனுக்கு செல்வத்தை மாத்திரம் கொடுக்கும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் தொழிலினுடைய நன்மை அதாவது தூய்மை விரும்பிய எல்லாவற்றையும் ஒருங்கே கொடுக்கும் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் கீழ்கண்ட குரட்பாக்களை நாம் ஆராய்ச்சி செய்தோம் அவற்றை நாம் இங்கு ஒப்பு நோக்கி பார்க்கலாம் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் மனத்தின் தூய்மை பேச்சு செயல் ஆகியவற்றின் தூய்மை இந்த இரண்டும் இனத்தின் தூய்மையை சார்ந்திருப்பதற்கேற்ப அமையும் நம்ம யாரோட பழகிறோமோ அவங்கள பொறுத்து அமையும் என்று சொன்னார் மனநலம் மண்ணுயிற்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்றார் அங்கேயே சிற்றினம் சேராமையிலே நானூற்றி ஐம்பத்தி நிலையான உயிருக்கு மனத்தில் உள்ள நல்லெண்ணங்கள் இன்பத்திற்கு காரணமான நல்ல செல்வங்களை ஆக்கி தரும் நல்லார் இணக்கம் அச்செல்வங்களுடன் அனைத்து நற்புகழையும் அருளும் என்பது அந்த குரட்பாவின் கருத்து சேர்ந்த துணை தீயதானால் துரியோதனனுக்கு சகுனியின் சேர்க்கை போல அனைத்து தீமைகளும் உண்டாகும் சேர்க்கை நல்லதானால் பாண்டவனுக்கு கண்ணனின் துணை போல அனைத்து நன்மைகளையும் அருளும் வினை தூய்மையாகிய இந்த அதிகாரத்தில் துணை நலத்தை காட்டிலும் வினை நலத்தின் முக்கியத்துவமே உணர்த்தப்பட்டிருக்கிறது வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் இம்மை மறுமை ஆகிய இருமைக்குரிய பொருள் அறம் இன்பங்களையெல்லாம் வினை நலம் விளைவிக்கும் வினை தீயதானால் அது வேண்டாத கேடுகள் அனைத்தையும் கொடுக்கும் என்றும் புரிந்து கொள்ளலாம் இன்பம் வேண்டுமென்றால் அதற்கு மனம் குற்றமற்றதாக பாவங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும் பொருள் ஈட்டுவதும் இன்பம் தூய்ப்பதும் அறத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய சாஸ்திரங்கள் பொருள் ஈட்டுவதை தவறு என்று சொல்லவில்லை அறத்திற்கு புறம்பான வழியில் பொருள் ஈட்டுதல் தவறு என்றுதான் சொல்கின்றன கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள அகமருஷண சூகத்தில் பின்வரும் பிரார்த்தனைகள் அமைந்துள்ளன எண்மையுத்தாூனாச்ச பிரதிகிரன் வாச்ச கர்மா துஷ் தன்னோ வருணோஸ்பதிசவிதாச்சு புனப்புன தீயவர்களின் பொருள் என்னால் அனுபவிக்கப்பட்டுள்ளது தீயவர்களிடமிருந்து என்னால் பரிசு பெறப்பட்டுள்ளது மனதாலும் வாக்காலும் செயலாலும் என்னாலோ என்னை சார்ந்தவர்களாலோ என்னென்ன பாபங்கள் செய்யப்பட்டனவோ அந்த பாபத்தை இந்திரனும் வருணனும் ப்ரகஸ்பதியும் சூரியனும் முற்றிலுமாக தூய்மையாக்குவார்களாக அத்தியாசநாதீ பானாத்யச்ச உக்ராத் பிரதிக்கிரத்து வருணோ ராஜா பாணினாஹியவமரிசத்து அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் அளவுக்கு அதிகமாகப் பருகுதல் தீயவர்களிடமிருந்து பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுதல் இவை மூலமாக எந்தெந்த பாபங்கள் என்னிடத்தில் உள்ளனவோ அவற்றை அரசராகிய வருணன் தனது கைகளால் துடைத்து நீக்கி அருள்வாராக தூய வினையின் பயன் புண்ணியம் புண்ணியத்தின் பயன் இன்பம் தீய வினையின் பயன் பாபம் பாபத்தின் பயன் துன்பம் எனவே பாபத்திற்கு பயந்து பொருளீட்ட வேண்டும் பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞான்றும் இல் என்ற குரட்பாவையும் அதாவது நாற்பத்தி நான்காவது குரட்பாவையும் நாம் இங்கு நினைவு கூர்ந்து பார்க்கலாம் அதாவது பொருளை சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் போக்கை பற்றி அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை ஆக நாம் ஆற்றுகின்ற வினை தூய்மையானதாக இருக்க வேண்டும் இனி பதவரை பார்க்கலாம் துணைநலம் ஒருவனுக்கு துணை புரிபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது ஆக்கம் அவனுக்கு செல்வச் சிறப்பை மட்டும் தருவும் கொடுக்கும் வினை நலம் ஆனால் செய்யும் செயல் நல்லனவாக இருந்தால் அது வேண்டிய அவன் விரும்பிய இம்மை மறுமை பயன் எல்லாம் எல்லாவற்றையும் தரும் கொடுக்கும் ஒருவனுக்கு துணை புரிபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது அவனுக்கு செல்வ சிறப்பை மட்டும் கொடுக்கும் ஆனால் செய்யும் செயல் நல்லனவாக இருந்தால் அது அவன் விரும்பிய இம்மை மறுமை பயன் எல்லாவற்றையும் கொடுக்கும் துணை நலத்தினும் வினை சிறந்தது என்பது கருத்து துணை ஆக்கம் தருவும் வினை நலம் எல்லாம் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்